அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உயர்ந்த நோக்கங்களே உயர்ந்த உள்ளங்களை அமைக்கின்றன கூலிக்கு வேலை பார்த்தாலும் கேலிக்கு ஆளாக கூடாது கேட்டது எல்லாவற்றையும் நம்ப நம்பின எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது கஷ்டம் இல்லாமல் வெற்றி இல்லை முட்கள் இல்லாமல்ரியணை இல்லை முயற்சி இல்லாமல் பெருமை இல்லை நாம் நேர்மையுடன் வாழ வேண்டும் எந்தவொரு சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் வாழ்வதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் நேர்மை என்ற உயரிய பண்பு அனைவருக்கும் மிகவும் தேவை நேர்மையாக வாழ்ந்த மன்னர்கள் மற்றும் பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கிறோம் பார்க்கிறோம் படிக்கிறோம் இவற்றிலிருந்து நாம் நேர்மையை கையாண்டு பெருமையோடு சரப்போடும் வாழ வேண்டும் என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா மயிர் நீப்பின் வாழா கவரிமா அண்ணார் உயிர் நீப்பர் மானம் வரீன் தன் முடி தொகுதியில் ஒரு முடி வீழ்த்து விட்டாலும் உடனே உயிரை விடும் கபரிமானை போன்றவர்கள் தன் மானத்திற்கு ஓர் இழுக்கு என்றால் உயிரை விட்டுவிடுவர் என்கிறார் வள்ளுவர் வள்ளுவரின் இந்த குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தான் ராஜவர்மன் என்ற மன்னர் அவர் நீதியோடும் நேர்மையோடும் சிறப்பாக ஆட்சி செய்தார் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடே கருதாத அந்த மன்னரின் ஆட்சியில் எந்த குறைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அந்த நாட்டில் குலசேகரன் என்ற அந்தனர் தனது மனைவி மகன் என்று வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு நாள் வெளியூர் சென்று விட்டு வரும்போது தாகத்தை போக்க ஒரு மரத்தடியில் இழைப்பாருமாறு கூறிவிட்டு தண்ணீர் எடுத்து வரச் சென்றார் அவர் போய் அலைந்து திரிந்து தண்ணீர் கொண்டு வந்த போது தன் மனைவி அம்புதைத்து இறந்து பார்த்து அலறி துடித்தார் குழந்தையோ அருகில் விளையாடி சிறிது தூரத்தில் வேடன் ஒருவன் வில்லுடன் அம்புகளை எய்தவண்ணம் இருந்தார் அதை பார்த்த அந்த வேடன் மீது சந்தேகம் வந்தது வேடனும் நான் கொள்ளவில்லை எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் அந்தனர் அரசனிடம் முறையிட்டார் அரசன் வேடனை விசாரித்தார் வேடன் திரும்ப திரும்ப நான் அந்தனரின் மனைவியை கொள்ளவில்லை என்று உறுதியாக கூறினான் அரசன் வேடனை நம்பாமல் அவனுக்கு தூக்குத்தன்னை வழங்கினார் வேடனும் தூக்கிலிடப்பட்டான் மறுநாள் அரச வேலை காரணமாக வெளியூர் சென்றிருந்த அமைச்சர் அரசரை சந்தித்தார் முதல் நாள் நடந்த செய்திகளை கேட்டறிந்தார் அரசரிடம் அந்த நெஞ்சில் பதிந்த அம்பை காட்டுங்கள் என்றார் அரசரும் காவலர்களை கொண்டு எடுத்து சொல்லி காட்டினார் அமைச்சர் அம்பை பார்த்துவிட்டு வேடன் குற்றமற்றவன் வேடன் அந்தனரின் மனைவியை கொள்ளவில்லை என்றார் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் மன்னர் இந்த அம்பு மிகவும் துருப்பிடித்துள்ளது எப்பவோ எய்த தொற்றிக் கொண்டு இருந்துள்ளது காற்றில் விழுந்து அந்த நெஞ்சில் பதியவும் அந்தனரின் மனைவி இறந்துள்ளார் என்று தீர்க்கமாக சொன்னார் அமைச்சர் அதை மன்னர் அதிர்ச்சி அடைந்தார் ஆராய்ந்து வாராமல் வேடனே தண்டித்து என்று சொல்லிக் கொண்டே விழுந்து மாண்டார் எனவே எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவசரப்படாமல் நிதானமாக நன்கு விசாரித்து முடிவு எடுப்பது மிக அவசியமாகும் என்று அறிய முடிகிறது அல்லவா தானத்தில் சிறந்தது நிதானம் எனவே பொறுமையுடன் பல்வேறு வழிகளிலும் விசாரித்து தீர்வு எடுக்க வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறிகிறோம் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் முறை ஒருவர் குற்றத்தை ஆராய்ந்து யாரிட ும் கண்ணோட்டம் செய்யாது நடுநிலைமையோடு பொருத்தி அக்குற்றத்திற்கு சொல்லப்பட்ட தண்டனையை நூல்முகத்தால் ஆராய்ந்து அளவு மிகாமல் செய்வதே செங்கோன்மையாகும் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் வாழும் குடி உலகத்து உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்நோக்கி வாழ்வதை போல் குடிமக்களும் அரசனது செங்கோன்மையை நோக்கி வாழ்கின்றனர் எனவே நாமும் அதுபோல் நேர்மை நீதி பொறுமை நிதானம் வாய்மை பணிவு போன்ற பண்புகளுடன் வாழ்வோம் நற்செய்கள் செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்